வணக்கம் ஜூன் 26, ஆறு ரெண்டாயிரத்தி நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அருமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. உலக சிக்கில் நோய் விழிப்புணர்வு தினம் ஜூன் பத்தொன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வின் முடிவாக இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக உருவெடுக்கும் மூன்று தமிழகத்தின் பதினைந்தாவது மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்ட இடம் ஆவடி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் மின்னணு முறையில் தேயிலை ஏலம் எந்த மாநிலத்தில் நடைபெறவுள்ளது இரண்டு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் எம்ஸ்மிகளுக்கு முதலமைச்சர் வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம் தொடங்கப்பட உள்ளது மூன்று ஐந்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு எந்த நாடு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி